பாடம் முப்பத்தி உங்களுடைய தலையையும் தடவுங்கள் என்று ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் என்று அல்லாஹுடைய சொல்லை ஆதாரமாக கொண்டு உழுவில் தலையை முழுவதும் தடவுதல் மேலும் ஒரு பெண் ஆணை தன்னுடைய தலையை முழுவதும் தடவ வேண்டும் என இவனு செய்யம் கூறினார்கள் உழுவில் தலையின் சிறிதளவு மட்டும் தடவினால் போதுமா என இமா மாளிகிடம் கேட்கப்பட்டது பின்வரும் ஹதீஸை ஆதாரமாக கூறினார்கள்